வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனை கதை திருச்சியிலிருந்து அணுகிருக்க அன்பு எங்கிருக்கிறதோ அங்கு பாசமும் பணிவும் அடைக்கலம் ஆம் அன்பு எங்கிருக்கிறதோ அங்கு பாசமும் பணிவும் அடைக்கலம் என்கிறார் தாமஸ் கார்லே நன்றி வணக்கம்